சென்னை சென்னை தமிழ் இசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தருமபுரம் பா அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை திரு சி கொண்டப்பன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சேர்பிடிப்பார்கள் அமர் மீதி கடியே ஞாரூறும் ஆரூரன் ஆரூரம் ஞாரூரில் அம்மாணு காளே कारण जंजादा वाटाय नडियार कु अडिए आदै मलिंदा पुनल मंगे आना यकडिए नारूरा रोदिल अम्मानु कुआले उम्मान यनुला हांडू उते कुहादे तुरुदन तुरुते भगवद कुणडिए ओयया नारूला हांडू देंगडीए सुनमए तिरुडाली ओवरमडीए तिरुकुरिपुंडरम अडिया कुमडीए I don't know. aalim baba baba baba baba ni amaniya din din din din din din baba baba tuya baba ali dali baba ni amaniya நில உலகத்தில் அவர் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கைலாயத்தில் இருந்தவர் நில உலகத்தில் சூழ்நிலை அதெல்லாம் நான் சொல்ல போனா முன்னாடி ரெண்டு மூணு தடவை நான் சொல்லி இருக்கிறேன் சொல்லும் போது இந்த வரலாறு சொன்னவர் சேக்கிழ என்ன சொன்னார் திருத்தொண்ட தொகையை பாட வேண்டித்தான் அவர் இந்த நில உலகத்துக்கு வந்தார் என்று தெய்வ சேர்க்கதார் பெருமான் சொல்றார் தெய்வ சேர்க்கதார் பெருமான் தான் இதுக்கு விரிவாக சொல்லுகிறவர் இல்லையா ஆமா அந்த திருத்தொண்ட தொகையை செயலர்களாக இருக்கிறவர்கள் சொல்லும்பது நியதி இன்னைக்கு திருத்தொண்டர்களுக்கு தலைவராக இருக்கிறவர்களோ அல்லது திருத்தொண்டர்களாக இருக்கிறவர்களோ அந்த சைவ நெறியில் இல்லை அந்த வழியில் அவர்கள் இல்லை அப்படி என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் சைவத்துக்கு தலைவர் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்களே தவறாகத்தான் நடக்கிறார்கள் நான் பார்த்தவர்கள் தலைவர்களே தவறாக நடக்கும் போது நடக்கிறது ஆச்சரியம் ஒண்ணும் இல்லையே இல்லையா ஆமா அப்படி இந்த திருப்பந்த தொகையை தினந்தோறும் சைவர்களாக இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டும் என்பது நியதி அத போல நடக்கிறது சிரமம் முடியாத வேலை அவர்கள் செய்தார்களேமே நினைத்து கும்படவாழ்வு செய்யலாம் இல்லையா சிறுத்தோண்டரை எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளையை அறிந்து கூட அவர் சாப்பாடு போடுறதுக்கு தயாரா இருந்தாரு இன்னைக்கு சைவனா இருக்கிறவர் சாப்பாடு போடுறதுக்கு தயாரா இல்லை எத்தனையோ நாட்களா போட்டுக் கொடுத்த சாப்பாடவே நிறுத்தின சைவன்கள்லாம் இருக்கான் இங்க இந்த நாட்டில் ஆமார்கள் சாப்பாடு போட்டு இருந்ததெல்லாம் நிறுத்திவிட்டு இன்னைக்கு சைவத்தை பத்தி மேடையில் பேச வர்றார்கள் எத்தனையோ பேர் ஒருத்தனு கூட சாப்பாடு போடுறது இல்லை போட்டுக்கொண்டு இருந்ததையே நிறுத்திவிட்டார்கள் அதுதான் ஆச்சரியம் அதுல இல்லையா புத்தாது போட வேண்டாம் நிபந்தம் இருக்கு அரசர்களும் பொதுமக்களும் கொடுத்த பணம் இருக்கு அதையெல்லாம் தன்னுடைய சொந்தக்காரன் வீடு கட்டுறதுக்கும் தான் வீடு கட்டிட்டு வாழறதுக்கும் வச்சுக்காங்க தவிர சைவத்து செய்யல இது மறைபொருளாக நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையா ஆகும் மேடையில பாருங்க ஆஹா சாப்பாடு போடணும் மயத்தூர் போடணும் இன்னும் தேவாரம் பாடணும் எல்லாம் சொல்லி இப்படி தேவாரம் பாடுறோம்னா பூரா புரத்துக்கிட்டு இருக்கான்கள் அப்புறமா பார்த்துக்கோம் இந்த மாதிரி பொய் எவ்வளவு நாளைக்கு நடக்கும் சரி அதனாலதான் இந்த திருத்தோண்ட தொகைவாவது சொல்லு இவர்கள்லாம் இப்படி நன்மை செய்தவர்கள் அவரை நினைத்ததாவது கும்புடு அப்படின்னு சொல்றாங்க அதனால்தான் நான் இப்ப இன்னைக்கு இதை பாடி காட்டிட்டு இருக்கேன் இல்லையா ஆமா திரு நின்ற தெம்மையை தெம்மையா கொண்ட இப்ப திருநாவுக்கரசர் பாண்ட பாடலை அத்தனையும் நாம பாட முடியுமா முடியாது ஒன்று ஒன்னாவது பாடலாம் இல்ல பாடலாம் அதையும் பாட விட மாட்டேங்கிறான்கள் நீ சைவத்துக்கு தலைவராக இருக்கிறவர்களே இந்த அநியாயம் பண்றாங்கன்னு சொன்ன அப்புறம் கீழே இருக்கிற கொண்டப்பன் செய்யறதுல ஆச்சரியம் ஒண்ணு பாலு செய்யறதுல ஆச்சரியம் ஒண்ணுமில்லை தலைவர்களாக இருக்கிறவர்களே தேவாரம் கேட்க மாட்டேங்கிறான் தேவாரம் விடமாட்ட தேவாரம் பாட சொல்றது பாட சொன்னா கேட்கறது இல்லை கேட்கறதுக்கு வசதி பண்றதில்ல தேவாரம் பண்ண யார் பாடணு அவனே சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா ஆம் மேடையில ஏறி அவங்க எல்லாம் பேசுறத பாருங்க திருவாசம் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு நாட்டுல உலகிட்டு இருக்காங்க தென்மையே தென்மையா கொண்ட திருநாவுக்கரைந்த நடிகார்க்கும் அடியேன் ஒரு நம்பி குரச்சளை நடிகார்கும் அடியேன் பெருமிடலை குறும்பர்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதே அடியார்க்கும் மங்கை நீர் கடையை நம நம்பி அடியாக்கும் அடியேன் அம்மா நம நந்தி அடிகள்னு ஒரு அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஒருவர் இன்னைக்கு அதை நாம் நினைப்பு ஊட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லையா ஆமா திருத்தொண்டர்களை பத்தி கொஞ்சோண்டு நினைவூட்டிக்கிண்டே வந்து இருக்கேன் நடுமத்துல திருவாசனம் வந்ததுனால ரெண்டு மூணு வாரம் விட்டு போச்சு இந்த நமலந்த அடிகள் என்பவர் பிராமணர் அவர் திருவாரூர் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருந்தார் இதெல்லாம் விரிவாக வேணும்னு சொன்னா பெரிய புராணத்தை தான் எடுக்கணும் இல்லையா அவர் தென்கோறும் கோயிலுக்கு விளக்கு போடுற புண்ணியத்தை செய்திருக்க கோயிலை சுத்தப்படுத்தினா நம்மளுடைய உடல் சுத்தமாகும் உள்ளம் சுத்தமாகும் கோயிலுக்கு விளக்கு போட்டால் நம்ம வீட்டில் விளக்கு எரியும் கோயில்ல எந்த தர்மம் செய்தாலும் அது பத்து மடங்கா நமக்கு பெருகி கிடைக்கும் இதை சொல்ல வருகிறார் சட்டத்தை சொல்ல வருகிறார் திருநூக்கரசப்பதற்கு இல்லாமல் போயே போய்விட்டோம் தேவாக பார்த்தாலேன்னு வச்சிருந்தாங்க எத்தனையோ இடத்துல ஒண்ணு ஒன்னா இழுத்து மூடிக்கிட்டு வர்றாங்க இதை நான் கேட்கிறேன்னு சொல்லிதான் ஏ மேல பாயிராங்க இல்லையா ஆமா சேம்பரத்தில் ஒரு பாடசாலை இருந்தது ரெண்டு பாடசாலை ஒன்று செட்டியார் பாடசாலை அதான் இப்ப ஏசியம் ரொம்ப முயற்சி பண்ணி நடத்திட்டு இருக்கிறார் ஏசியம் இந்த திருத்தன் சாமிநாத வச்சு எப்படியாவது அங்கே ஒரு நாலு பிள்ளையாவது படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் இன்னொரு பாடசாலை முதலியார் பாடத்தால் ஒன்னும் சுத்தமா எழுத்த மூடிட்டாங்க பெரிய வருஷம் வித்தாஜலத்தில் ஒரு பாடசாலை இழுத்து முடித்தாங்க மதுரையில் வடக்கு வடக்கு மாசியில ஒரு செட்டியார் பாடசாலை இருந்தது அதையும் இழுத்து முட்டாங்க தண்டமான தேசியர் வாத்தியாரா இருந்தாங்க எம் தண்டமான தேசியர் அங்கதான் கடைசியா வாத்தியார் வேலையில இருந்து சினிமா உலகத்துக்கு வந்தாங்க அவங்க அந்த பாடசாலையும் போச்சு திருப்பெருந்துறையில ஒரு திருவாசக பாடசாலை இருந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த பாடசாலைய பூரா அதுக்கெல்லாம் சொத்து பத்தான் இருக்கு எல்லாத்தையும் அமைக்க வச்சுக்கிட்டு தேவாரம் வளரணும் தேவாரம் வளரணும் பண்றாங்க இல்லையா இந்த பொய் எத்தனை நாளைக்கு ஓடும் இல்லையா சரி அது போயிட்டு போ சாமி பரமசிவன் பார்த்துக்கு வர்றவங்களை அப்படி இல்ல விட்டுரும் கோயிலுக்கு என்ன தர்மம் செய்யுதா என்ன கிடைக்கும் நல்லால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதித்தியாகும் சட்டத்தை சொல்றாரு பிறந்தவர் வெறும் வீழ்த்த மூடிட்டார்கள் இந்த சைவத்தில் இருக்கிற பெரியவர்கள்லாம் பெரியவங்களா மூடிட்டாங்கன்னா பின்னால் இருக்கிறவங்க கேட்கணுமா இந்த ஆமா கோயில கூட்டினால் தொடப்பகட்டையை எடுத்து கூட்டினால் அதுல வர்ற புண்ணியத்தை போல பத்து மடங்கு கூட கிடைக்கும் கோயில விட்டு சுத்தமா கூட்டினது கொஞ்சம் வேலை கூட தொடர்புகிட்ட மாத்திரம் இருந்தா போதும் அதுக்கு ஒரு குடம் வேணும் வேணும் அத விட்டு இல்லையா அதுல பத்து மடங்கு புண்ணியம் கூட கிடைக்கும் சொல்றாரு அவரு யாரு நானு கருத்தர் விளக்கினால் பெற்ற இன்பம் வெழுக்கினில் பதுக்கியாகும் புடக்கில் நம் மல தொடுத்தல் தூய் ஏறலாகும் தோட்டத்தில் போய் பூக்குடலைன்னு உண்ணும் இல்லையா பூ எழுக்கிறதுக்கு குடலைன்னு கு பூ எடுத்து வாங்கணும் பூ எடுத்துட்டு வந்து அப்புறம் நார் எடுத்துட்டு வந்து அதை உட்காந்து அதை கட்டி அப்புறம் கோயிலுக்கு இதை விட சிரமம் கூட இல்லையே அப்படி நீ செய்தால் உனக்கு உண்மலகத்துக்கு போறதுக்கு உனக்கு ஆர்வம் கொடுப்பான் தூய்லாது அப்படின்போ இல்லையே ஆமா பேரும் சொல்லும் நல்ல அறிவு சிவஞான அறிவு உனக்கு கிடைக்கணும்னா கோயிலுக்கு விளக்கு போடு அப்படின்னு கோயிலுக்கு விளக்கு போடுன்னு சொல்றாரு அப்படி சொல்லுனா அந்த விளக்கு போட்டா நல்ல புத்தி கிடைக்கும் உனக்கு சிவஞான அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு நாவுக்கரசர் தொண்டு செய்து தொண்டு திருவடியை சேர்ந்தவர் அவர் அவர் சொல்றார் இல்லையா ஆமா கோவிலுக்கு சில பேர் என்ன கொடுப்பான் சாமிக்கு விலக போடுங்கன்னு அதான் அங்க இருக்கவும் தேடி போடுவோம் இல்லையா என்ன நடத்தம் நல்ல புத்தி கிடைக்கும் சொன்னாரு விளக்கு போட்டா இவன் எடுத்துட்டு போனான்னா அங்க பிறக்கிற குழந்தைய போற புத்தி இல்லாம மட்டமா ஒரு பைத்தியமா பிறந்து தோறும் எனக்கு தெரியும் ஒரு ஊர்ல ஒரு கோயில்ல வேலை பார்க்கறவருக்கு அஞ்சு பிள்ளை அஞ்சு பிள்ளைங்க நாலு பிள்ளை ஊமையா பிறந்த எந்த ஊருன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க ஆமா ஒருத்தம் பொ அம்மா ஆஹா என் பேசுறானு அப்படின்னு அவனை தேவாதம் படிக்க வச்சாங்க தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டேன் அழப்பில இந்த எப்போதுமே ரிசல்ட் ரிசல்ட் முதல்ல கடமையை சொல்லிவிட்டு பின்னாக சொல்ற இப்ப சொல்ல போற தொண்டுக்கு ரிசல்ட் முன்னாடியே சொல்லிவிடுற என்ன அது என்ன தொண்டு அப்படின்னு கேட்டா கோயிலுக்கு பாட்டு பாடுற அப்படி பா ஆண்டவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாது இதுக்கெல்லாம் அளவு சொன்னவர் அளவு சொல்ல யார் சொன்னது நாவக்கரசர் அடப்பில அப்படின்னு ரேடியோ சேனல் ஒரு பிடில்காரர் அவரு அவருடைய இன்ட்ரீல் என்ன எம்ஏ அது பின்னால இருந்தா படிப்பு இல்லையா நான் சொன்னேன் நீ இப்ப எம்ஏ படிக்கல முன்னாடி முன்னாடி இருக்கியா எம்ஏ சுந்தரேசன் எம்ஏ சுந்தரேசன் அது பின்னால இருந்தாக்கா படிப்புன்னு அர்த்தம் இல்லையா அந்த மாதிரி நீங்க என்ன சொல்ற கோயிலுக்கு நீ பாட்டு சொன்ன வெளியில போய் பாடுறேன்னு வச்சுக்கோங்க தமிழ் சொன்னா நான் வந்து பாடுறேன்னா அவங்க ஏதோ ஒரு காசு கொடுக்கறாங்க வாங்கினேன்னா தமிசு காப்பாத்துகிறவர்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேர்ந்துடும் இல்லையா ஆமா அதனால்தான் சில பேர் இந்த பாட்டு கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பாடுறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஆமா ஏன்னா அந்த புண்ணிய நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிவதே சிவனுடைய திருவருள் கிடைக்கணும்னா கோயிலுக்கு நீ பாடு அப்படின்னு இத என்னைக்கு நான் படிச்சேனோ அன்னையில இருந்து நான் கோயிலுக்கு பாட தவறது இல்லை இந்த காசுன்னா ரெண்டு காசு கிடைச்சுன்னா இதுக்கு ஆறு வச்சாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருது அப்ப எனக்கு என்ன இருக்கு ஏறி விட்டு அரிசியை ஏற்றிட்டு அரிசிய கொட்டிக்கிட்டு இந்த சாக்கை தூக்கி உதவி தூக்கி போட்டுருவான் என்ன தூக்கி போட்டுருவான சாக்கு என்ன பிரன்னும் கிடையாது இப்போ ஜனாதிபதி இருக்காரு அவர் என்னமோ ஒரு ஊர்ல படிச்சாராம் அந்த பணி போயிட்டு அவரு அங்க இருக்கிற வாத்தியார் அப்படியே இருக்கிறவர் போயிட்டோ இப்ப வந்த இந்த ட்ரிப் வந்த ஊர்ல அவர் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு போறார் அவரை கேட்டு வாத்தியார் தெரியல அந்த மாதிரி நான் ரெண்டு காசு வாங்கினேன்னா அது அந்த காசு கொடுத்தவனுக்கு அது போய் சேர்ந்துடும் அப்ப எனக்கு என்ன பலன் ஒன்னும் பலன் எல்லாம் போயிடுச்சு இத நான் படிச்சது இருந்து நமக்கு பலன் வேணுமே சொல்லிதான் தினந்தோறும் கோயிலுக்கு போய் சாமிக்கு பாட்டு சொல்லுவேன் அடக்கலை பத்து பூரா சொன்ன சிவன் கோயில்ல வேறு தோடு பொங்கன்னு இடைவேதனா அபிநேகி மரையுடைய ஒருவனை எம்பெருமா சரியா ஒன்று கோலாம் இது சாரட்டு சொன்ன நேத்து இன்னை காலையில எங்கள் ஊர் கோயில்ல நீலமாமிடத்து வாசித்து பிறகு தலையே நிறுவனங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா கந்த கோட்டம் இங்க போகணும் வேலை இருக்கு கந்தக்கூட்டத்துக்கு வந்தேன் சிவலிங்க கிட்ட போய் எப்போதும் வெயில் தொழில் போங்கன்னு இடம் சொல்லுவேன் அது பாலுக்கும் தெரியும் சொல்லும் போது கிட்டதே இருப்பான் பாலுக்கன்னைக்கு கோயில் மூடி இருக்கு இதுக்காக கிரி வெளியிலேயே நீளமாமிட் மாத்திரம் சொல்லி விட்டுட்ட அந்த ஒரு பதுகிஞ்சு எனக்கு எங்க ஊர்ல நான் மூணு பதுகிஞ்சு அந்த மூணு பது எனக்கு பலன் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் அருளும் கிடைக்கும் கிடைக்கும் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டுல நான் வேலையை விட்டு ஒருத்தர் வேலை பார்த்தேன் அவங்களை நாற்பத்தி எட்டு வந்து இருக்கு நான் எந்த மடத்திலையும் வேலை பார்க்கல எந்த கோயிலையும் வேலை பார்க்கல சமுகமா தான் இருக்கேன் என்ன காரணம் அவர் பாருங்க அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகல் தான் விழுவாரு அது பலிக்கணுமே வேண்டி உலகத்தில் வாழ்வதற்கு எது தேவை காசு அவ்வளவுதானு அதை கொடுக்கறான் கடவுள் ஆமாம் நான் யார்ட்டு எனக்கு நூறுரூவா கொடுத்துட்டு போயரூவா கொடுக்கு நாங்கள் கேட்கறதில்லை யாரோ கொண்டாந்து கொடுக்குறோம் அன்னைக்கு ஒருத்தங்க கொண்டாந்து பத்தாயிரம் ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு போனான் பால் இருந்த நான் கேட்டேன் அதை பாருங்கள் தலையாட்டுறோம் போன வருஷம் அந்த ஆள் ஐயாயிரம் ரூபா கொடுத்தான் வருஷப்படுப்பன்னைக்கு இந்த வருஷம் பத்தாயிரம் விட்டு இன்னொரு ஓதுவாருக்கு ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருங்க பாக்கியை நீங்கள் எடுத்துங்கன்ட்டு போய்ட்டோம் ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஒருத்தன் கொடுத்துட்டு போகிறான் நான் கேட்டேன் ஒருத்தூறு நான் கேட்டேன் கிட்டதான இருந்தே நீ கேக்குற அவரா அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் சுவாமியை பாடின இத படிச்ச நாள்ல என்னை தேவாரம் தான் பெருசு நீ தினந்தோறும் கோயிலுக்கு போய் சாமிக்கு பாடுன்னு சொன்னவர் திருப்பினந்தாள் மடத்து இருந்த அதிபர் அழுனந்து தம்பான் அவர் தான் என்னை இந்த வழியில இழுத்து விட்டவர் ஆமா அவர் கோயில்ல போனா பாடுவார் யாரு அந்த அழுனந்து தம்பறான் இன்னைக்கு டெம்பரில் நீ தம்பான்னு இருக்கிறவங்க போய் கோயில்ல பாடுறது பாடுறவன பாட விட்டா போறும் கோயில்கள்து சூழ்நிலை ஆமா தேவாரம் இந்த சைவ சமயத்தை வாழ வச்சது என்பது மரம்பு தான்கள் அது போயிட்டு போ உங்களுக்கு கூறி கொடுக்கட்டும் நான் தினந்தோறும் சியாயில் இருக்கட்டும் விளக்கினால் பெற்ற இன்பக்கு இது பதக்கியாகும் துளக்கில் நம்மளுக்கு துய விஞ்ஞராகும் விளக்கிட்டால் வேறு சொல்லும் நெஞ்சர் ஞானமாகும் அடப்பின்கு அடிகட்டம் மறுமாறே சிவாயம் ஓம் நம சிவாய சிவாயம் சொல்ல முடியாது கோயில் போய் பாட்டு பாட வேண்டாம் இதையாவது சொல்லலாம் சொல்றது இல்லை இந்த அமர்நீதி நாயனர் தினந்தோறும் கோயிலுக்கு போய் வேக்கு போடுவார் இப்ப நம்ம அதை இல்லை சொல்லிட்டு இருக்கிறோம் திருவாரூருக்கு பக்கத்துல ஒரு கிராமம் அவருக்கு கொஞ்சம் மறதியா இருக்கு அவரு திருவாரூருக்கு வந்தார் சாமி பண்ண இங்க வந்தாரு பொழுது போயிடுத்து சாமிக்கு என்ன விளக்கு போடணும் பொழுது போன உடனே விளக்கு என்ன பண்றது பார்த்தாரு பக்கத்துல ஒரு வீடு அந்த வீட்டுல போய் நான் கோயிலுக்கு விளங்க போகணும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தா குடும்பம் அப்படின்னு போய் கேட்டாரு அது கேட்டது சமண மேடு இன்னைக்கு சைவம் பூரா சமணனாகவே இருக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு பூரா சைவம் பூரா அந்த ஓன்ன சம்பந்தப்பட்ட தோத்தவன் பூரா சமணன் ஆயிட்டான் சைவனாயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அவரு பிரசங்கதாரி மேடையிலேயே சொல்லிவிட்டாரு இப்படி இன்னைக்கு இருக்கிற சைவம் பூரா சமணனா இருக்கலாம் அப்படின்னு ஆமா பேசுன பிரசங்கத்தாரே யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஞாபகம் இவருந்து இந்த வக்கீல் ஒருத்தர் பேசுற பேர் என்ன சுயிச்சு கொஞ்சம் நேரம் ரைட்டு இல்லையா அந்த வீட்டில் போய் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கோ இந்த கோயிலு விளக்கு போன உங்க சாமி தான் கையிலயே விளக்கு வச்சிருக்கிறாரு அவருக்கு என்ன விளக்குன்னா அவன் அப்புறம் அவன் சமணம் கூடுன்னு தெரிஞ்சது அவன் இன்னும் சொன்னான் ஏன் உங்க சாமி தான் எல்லாத்தையும் செய்ய வல்லவராச்சே கோயில் குளத்துல தண்ணி இருக்கு முண்டு ஊத்தி ஏத்து ஏத்து அப்படின்னு அவன் சொல்லதான் இவருக்கு அவன் குடுக்காட்டு போனாலும் பரவாயில்ல இப்படி சொல்லிவிட்டானேன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் அப்படியே வருத்தத்தோட அப்படி போய கோயில் ஒரு பக்கத்துல சாஞ்சுகிட்டு இருந்தார் கடவுள் வந்து அவன் ஊத்தி எறின்னு சொன்னி ஊத்தி எரிக்க வேண்டி ஊத்தி எறின்ட்டார் உடனே போய் ஒரு என்ன பண்ணாரு ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஒரு அகல்ல ஊத்தி எரிச்சார் எரிஞ்சு என்பது வரலாறு பெரிய புராணம் சொல்லுது இதே மாதிரி வன்னற்பிராவனுடைய கதையிலையும் தண்ணியை விளக்காக எரித்தார் என்று ஒன்று சொல்லு அது கருங்குழி என்ற ஊர்ல தான் எரித்தார் என்று சொல்லுவார்கள் அதை கை தூக்கிறார் பாருங்க கருங்குழிக்காரன் அவனையா அவர் எரித்த ரூம் கூட இன்னைக்கு எங்க இருக்குன்னு நினைக்கிறேன் வல்லற் பெருமாக அப்படி தண்ணீரில் நீர் இது தண்ணீரில் விளக்கெரித்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆனா அவர் அப்பப்பான்னு பாட்டுருக்காங்கிறது தெரியாது வரலாறுல அப்படி இருக்கு இவர் எரித்தார் என்று வரலாறு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த திருவாரூருக்கு போன போது ஆஹா தண்ணீர்னால விளக்கரித்த கடவுள் அல்லவா நீ அப்படின்னு புகழ்ந்து பாடுறார் நாமக்கரசர் தேவாலத்தில் அது வருது பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தூர் நறுமலர் நாதம் அடித்தொண்டன் நம்பி நம்பி நீரா திருவிழக்கிட்டமை நீல் நாடு அறியும் அன்றே நாவுக்கரசர் என்ன சொல்றாரு இவர் தண்ணீனாக விளக்களிச்சது அன்னைக்கே நாடு பூரா தெரிஞ்சு போச்சுங்கிறார் நாடு பூரா தெரிஞ்சு போச்சு இல்லையா ஆமா இந்த நீல் நாடு தெரிஞ்சு போச்ச தெரியுமே அப்படின்னு சொல்ற இல்லையா ஆமா நீரா திருவிழா தமிழ் I'm ready. வந்து தண்ணீரை விட்டு ஒரு விளக்கடித்தார் பெரிய புற வரலாறு சொல்லுகிறது இதை நம்பித்தானோ என்னமோ வல்லற் பெருமான் தண்ணீரை விட்டு விளக்கடித்தார் என்று வரலாறு அதுவும் இந்த கருங்குழி என்ற ஊரில் தான் அவர் எரித்தார் என்று நான் படித்திருக்கிறேன் வல்லர் பெருமான் கூடிய இந்த நால்வர் வழியிலே சென்ற ஒரு சொல்லுக்கு மூணு நாள் பொருள் சொன்னாராம் என்ற ஒரு சொல்லுக்கு ஒரு பதத்துக்கு மூணு நாள் பொருள் சொன்னாராம் சிதம்பரத்தில் யாரு வல்லற் பெருமான் அவரே இந்த சைவத்தில் இருக்கிறவங்க ஒதுக்கி தரணும் ஒரு காலத்துல என்னையே திரு அருட்பா பாடக்கூடாதுன்னு சொன்னாங்கள ஆமாம் அருப்பா பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க என்ன கேட்கல நான் ஒரு இப்போ ஒரு பத்து இருபது ரெக்கார்டு பாடியிருக்கேன் பள்ளப்பெருமான் பாட்டு இருபது கசட்டு கிட்டத்தட்ட பாடியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் தூய தமிழன் அதோட இல்ல இன்னைக்கும் பகல்ல நூறு பேரு ராத்திரில நூறு பேரு காலையில நூறு பேருக்கு ஒவ்வொரு தமிழர் கஞ்சி கொடுக்குறாங்க இதுல வடலூர்ல கேள்விப்பட்டேன் ஆனா நான் வாங்கி குடிக்கல நான் சாப்பிடல சோறுனு போடுறாங்கன்னு சொல்றேன் வள்ளற் பெருமான ஆரம்பிச்சு வச்சது இன்னும் நடக்குது பசி நோய் தீர்த்ததுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள் யாரு வல்ல பெரு அது மாத்திரமே இல்ல அந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டட முடியும் இந்த சபை கட்டியிருக்காருல அந்த மாதிரி கட்டடம் நம்மளால கட்ட முடியும் இந்த வடலூர் பகுதியே ஒருத்தர் கட்டிருக்காரு அதே மாதிரி ரோட்லயே பாத்துக்கீங்களா வடலூர்ல இருக்க சபையை போலவே ஒரு அம்மா ரோட்லயே கட்டிருக்காங்க வடலூரு கிட்ட முன்னையே இருக்கு ரோட போனாலே நல்லா தெரியும் வடலூராவது கொஞ்சம் உள்ள போகணும் இது நல்லா தெரியும் அதே மாதிரி கட்டடம் கட்ட முடியும் அம்மா கட்டியிருக்க ஒரு அம்மா கட்டிருக்காங்க அதை ஆமா ஆனா அந்த அவரு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாட்டு பாடியிருக்காராம் அது முடியுமா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாட்டும் பாட முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியாது எவனாலும் முடியாது தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு போன சொத்து அது குண்டத்தூர்ல அது தமிழ் சபை இருக்கு பூசத்துக்கு பூசாமி வீதிக்கு வரும் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க திரிபாரணம் கொடுத்துட்டு கும்பிடுவேன் கும்பிடும் போது நான் என்ன நினைப்பேன் ஆறாயிரம் பாட்டு பாடி வச்சியே ஆறாயிரம் பாட்டு பாடி வச்சியே இந்த தமிழ் மக்களுக்கு கேட்டான்களா கேட்கலையே புஸ்தகத்தோட உள்ள தூக்கி போட்டான்களே யா ஏதோ ஒன்னு ரெண்டு தானே இருக்கு இல்லையா அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் the aroma of the garden பாட்டு இருக்கு முடிய விட்டு கிடைக்காத சீடியில் இருக்கு திருவாசியில் வந்திருக்கு நான் தான் ஒரு ரெண்டாயிரம் ரெக்கார்டு பாடியிருக்கேன்னு தமிழ் மக்களுக்காக பாடி வச்சிருக்கேன் வெளியில வச்சிருப்பாரு வாங்கிக்க அருப்பு இந்த அருப்பஞ்சோதி கூட கொண்டாந்துருக்கியா இருக்கு அதை வச்சிருக்காரு பாருங்க அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படி அப்பர் நீதி நாயனார் என்பவர் ஒரு நாள் தயாராட்ட பெருமான் இந்த மணாலின்னு ஒரு ஊருக்கு போவாராம் அப்படி போன போது இந்த அடியாரம் கூட போயிருக்கார் யாரு அமர் நீதி நாயனார் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறார் திரும்பி வீட்டுக்கு வந்தபோது மனைவிய கூப்பிட்டு தண்ணி எடுத்து வை நான் தலை முழுவனும் அவர் பிராமணர் இல்லையா தலை முழுவதும் தலை முழுவிட்டு நான் பூர்த்த பண்ணனும் சென்னையில சாஞ்சிருக்காரு சாஞ்சவர் பூங்கிட்டார் பூங்கிட்டார் கனவுல கடவுள் வந்து அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமான் கடவுள் கடவுளை வந்து சொன்ன ஏ அமர் நீதி திருவாரூருக்கு வந்தவங்கள் அத்தனை பேர் சிவகணங்கள் அதுலயே நீ ஜாதிய பார்த்த போய் பூஜை பண்ணு அப்படின்னு தரான் கடவுள்னு ஐயோ சாமி தவறும் அப்படின்னு கடவுள் கனவுல வந்து இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்காதேன்னு அவர்கிட்ட சொல்லி இருக்கிறான் அவர் பிராமணர் யாரு அமர்நீதி நாயனர் இன்னைக்கு அந்த மன அந்த மாதிரி வந்து கனவுல எல்லாருக்கும் சொன்னான்னா ஜாதியை பார்க்காதீங்க எல்லாம் ஒரே ஜாதி தான் மனித ஜாதி தான் அப்படின்னு கடவுள் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஐயோ நான் செட்டியாரு நான் பிள்ளையாரு நான் முள்ளையாரு நான் பிராமணரு நான் ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ தலையில அடிச்சுக்கிட்டு அழுகலாம் போல ஆமா இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவங்க தான் நியாய பிறப்பான ஒருத்தர் அதனாலதான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஜாதியை போடுற என் பேருக்கு பின்னல ஆமா எங்க அப்பா பெயர் போட்டாரு பஞ்சநதம் முதல் யார் அவங்க தான் போட்டாரு எங்க அண்ணன் போட்டான் நாகரத்ன முதல் யார் அப்படின்னு என் தம்பி போட்டான் மாணிக்க முதல் யார் அப்படின்னு இன்னொரு தம்பி இருக்கான் அவன் போட்டான் சாமி இப்ப முதலியாருன்னு ஆனா நான் மாத்திரம் ஜாதி போடவே இல்லை சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு இது பிடிக்காது வெறும் சாமிநாதன் தான் போட்ட ஆமா அன்னைக்கும் அப்படித்தான் இன்னைக்கும் அப்படித்தான் ஆமா அதனால ஜாதி வித்தியாசம் பார்க்காதேன்னு கடவுள் சொல்லி இருக்கிறான் அவருக்கு இன்னைக்கு இருக்கிறவங்களும் என்ன அக்கிரமம் பண்றான்னு ஒரு ஜாதியை வச்சுக்கிட்டு கொலகாலம் பெரிய சாதி சின்ன ஜாதி மேல் மேல் ஜாதி கீழ் ஜாதிசனம் அப்படி அமர் நீதி நாயனார் இறைவனுக்கு விளக்கு போட்டார் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் பின்னால் நடந்து கொண்டார் என்பதை நாம் பெரிய புராணத்தில் பார்க்கிறோம் என்ற இருக்கட்டும் அடுத்த நாயனார் அடுத்த நாயனார் சீராய திரிஞான சம்பந்தம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மாரும் ஒரு பக்கம் திருஞான சம்பந்தரும் ஒரு பக்கம் திருஞான சம்பந்தர் இல்லைன்னா இந்த நாட்டில் ஏழாவது நூற்றாண்டுல அழிஞ்சே போயிருக்குன்னு செய்வோம் ஆமா தொல்லட்சிருப்பான்கள் அதை காப்பாற்றி விட்ட பெருமையை திருஞான சம்பந்தருக்குத்தான் உரியது திருநாவுக்கரசர் கூட இல்லை கிடையாது அப்புறம்தான் திருஞாசமுதற்கருக்கு அப்புறம்தான் திருநாவுக்கரசர் அவருக்கு அப்புறம்தான் சுந்தரர் அவருக்கு அப்புறம்தான் மாணிக்கவசர் அப்படின்னு வகுத்து வைத்தவர் யாரு நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பிய விட நாம பிச்சாலியா கிடையாது ஆண்டவனுடைய அருள் பெற்ற ஒரு பெரியவர் நம்பியாண்டார் நம்பி அவர் வகுத்து வச்சார் அப்படி பிரியான சம்பந்தர் தான் நாம் எண்ணணும் பிரிஞான சம்பந்தர் தான் இந்த சைவத்துக்கு தலைவர் என்று தேர்ந்தெடுத்து வச்சார் அவர் ஆமா அதத்தான் அதனால்தான் திருப்பூரில் தருகும் போது சைவ முதற் குருவாயே சமணர்களை தருவோனே என்ன திருப்பூரில் ஒண்ணு அப்படி வருது இல்லையா ஆம் அவரை பத்தி நாம சொல்ல போனோம்னா பெரிய புராணத்துல பாதி அவருக்கு பாடி வச்சிருக்காரு சேக்கிட நாலாயிரம் பாட்டுக்குன்னா ரெண்டாயிரம் பாட்டு திரு ஞான சம்பந்தத்துக்கு தான் பாடியிருக்காரு ஆமாம் கடவுளே கடவுள் பாக்கி ரெண்டாயிரம் பாட்டு அறுபத்தி அறுபத்தி இரண்டு நாயன்ம இருக்கு அப்போ அவருடைய தகுதி எங்க இருக்கு பறந்தும் இல்லையா ஆமா திருஞான சம்பந்தருக்கு அப்படி ஒரு பெருமை கொடுத்துருக்காங்க மதுரையில கோயில்ல கோயில் கதவை காதையில் திறந்த உடனே திறந்த உடனே முதல் பூசை யாருக்கு மீனாட்சிக்கொக்கநாள் இருக்க கிடையாது முதல் பூசை திருஞான சம்பந்தருக்கு தாங்க கிடைக்குமா முதல் பூத்த தெரிஞ்சான சம்பந்தருக்கு தான் இரண்டாவது மீனாட்சிக்கு அந்த அளவுக்கு பெருமை கொடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சைவங்கள் நான் வாய்நாள சொல்ல மாட்டேன் தெரியான சம்பந்தர் பாடின பாட்டெல்லாம் தூக்கி எழுதிட்டாங்களே எங்கையோ போய் விழுந்தெடுத்து ஆமா இதை யார் வந்து நிமத்த போறான்னு தெரியல பிரியான சமுதிரம் இல்லா ஏழாவதுல இந்த சமயம் ஓடி மறைஞ்சிருக்கும் காப்பாற்றி விட்டாருங்க அந்த அறிவ கடவுள் கொடுக்கட்டும்னு நாம வேண்டி கொள்ளுவோம் வேற என்ன பதவி இருக்கு பணம் இருக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது கடவுள் உங்களுக்கு அறிவை கொடுக்கட்டும்னு விட்டுடுவோம் திருஞான சமுதிரம் தடவை நான் சொல்லியிருக்கிறேன் பின்னால ஒரு தடவை நாம திருஞான சமுத முதல் பாட்டு பதியம் பூரா முதல் பாட்டு கடைசி பாட்டு முதல் பாட்டு கடைசி பாட்டு நான் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பதிய பாடலாம் அப்படின்னு எண்ணிருக்கிறேன் சுந்தரர் சொல்லி இருக்கிறதுனால சுந்தரர் முடியட்டும்னு விட்டுட்டேன் நான் கூட இன்னைக்கு சொன்னேன் பக்கவாத்தியமே இல்லாம ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்ப்போம் அதை ஜனங்கள்கிட்ட விட்டு பார் அது ஓடுச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான்கள் அதுதான் ஒரு பெரிய வருத்தம் எனக்கு நான் சொல்றதை கேட்டு பார் சொல்லு செய்து பார் அது நல்லா இருந்ததுன்னு சொன்னா செலவும் குறைச்சல் சிரமமும் குறைச்சல் ஆமா இப்ப ஒண்ணும் வேண்டாம் இப்ப நான் சொல்றேன் எலும்பு இது அதுல வரும்ல ஒரு டிஸ்டர்ப் இல்லாம அது வரும் இந்த டேப்ல உடைய மதிசூடி இப்படி வரும் செய்த பார்த்து சொன்ன நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க என்னட்ட ஒரு கம்பெனி இருக்குன்னா நான் செய்து கொடுங்க அந்த வேலையை ஆமா இல்லையா ஆமாம் பல வழியிலும் செய்து பார்ப்போமே இல்லையா ஆமா அந்த அந்த துணிச்சலும் அந்த எண்ணமும் ரொம்ப பேருக்கு அது என்ன வரல சைவத்தில் இருக்கும் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் செயலாற்றல்ல வர மாட்டான் சைவன் பூரா ஆமாம் ஆமா அதுக்கு ஒரு காலம் வரலாம் அப்ப பாத்துக்கும் அவங்க விட்டுருவேன் பிரிஞான பற்றி பின்னால நான் உங்களுக்கு நினைவூட்ட காத்திருக்கிறேன் இப்போ எம்பிதான் சம்பந்தன் அடியார்க்கும் அடிவேன் ஏர்கோன் கழிக்காமன் அடியார்க்கும் அடிவேன் ஏல்கோன் கழிக்காமன் நாயனார்னு ஒருத்தர் அந்த நாயனார் என்ன பண்ணார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய மனைவி கிட்ட சிவனை தூது அனுப்பினார் அல்லவா பொருளார் அது தப்புன்னு சொல்லிவிட்டாரு செய்தது தப்பு அப்படின்ட்டார் கடவுள் பார்த்தான் என்னடா சுந்தரமூர்த்தி நாயனர் நாமளே சுந்தரமூர்த்தி நாயனார் அவன் செய்தத தப்புன்னு கொஞ்ச விடுறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தீராத வயது முழுக கொடுத்துட்டு யாருக்கு ஏற்க நாயனருக்கு வயத்து வலினால அவரு சித்தார கஷ்டப்படுறாரு கனவுல வந்து சுந்தரமூர்த்தி வந்தாதான் அந்த நோய் போகும் வம்பா போச்சு அதுக்கு என்ன சொல்லிட்டாரு சுந்தரமூர்த்தி வர்றதா இருந்தா நான் வயத்தை கழிச்சுக்கிட்டு சாகிறேன்ட்டார் வயத்தை கழிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாரு சுந்தரமு கேள்விப்பிட்டு அங்க வந்தாரு ஓ எனக்காகவா ஒரு வயற கிழிச்சுக்கிட்டாரு இவருக்கு முந்தைய நான் கழிச்சிக்கிறேன்னா அவர் கழிக்க போனார் கடவுள் கையை பிடிச்சுவிட்டான் இப்போ ரெண்டு பேருக்கும் சிநேகம் ஏற்பட வச்சான் இந்த ஏர்கோன் கலிக்காமன் ஆயனார் அப்புறம் சுந்தரருக்கு மிகவும் வேண்டியவராக போனார் என்று ஒரு வரலாறு உண்டு பெரிய புராணத்தில் ஏர்கோன் கலிக்காமன் ஆயனார் புராணத்தில் சுந்தரருடைய வரலாறு ரெண்டாவது பகுதியாக அதில் வருது ஆமா சுந்தரருடைய வரலாறு பெரிய புராணத்துல நாலு இடத்துல பேசப்படுகிறது ஒன்னு திருமலைச்சருக்கம் திருவாரூர் நாட்டு சிறப்புல ஒண்ணு ஏகோன் கலிக்காம நாயனார்கள் ஒண்ணு சேரமான் பெருமான நாயனார்கள் ஒண்ணு பின்னால திருமலைச்சருக்கத்துல ஒண்ணு நாலு இடத்துல சுந்தரருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது ஒரே இடத்துல வராது பெரிய புராணத்தை சேத்தாபுல படிச்சா தான் சுந்தர சரித்திரம் ஒழுங்காக வரும் திரியான சம்பந்தப்பட்டிருக்கு திருநாவுக்கரசர் எடுத்தீங்கன்னா ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சுந்தரனுடைய சரித்திரம் வேணும்னா நாலு இடத்துல எடுத்து பாக்கணும் ஆமா ஒண்ணு நாட்டு சிறப்பு இரண்டாவது ஏர்க்காம நாயனார் மூணாவது சேதமான் பெருமல் நாயனர் நாலாவது திருமலை தெருக்கம் இது நாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்தாதான் உங்களுக்கு அது கிடைக்கும் அல்லவா ஆமாம் திருண்ணாமுக்கர்த்தர் சரித்திரத்தை பெரிய புராணத்தில் இருக்கிற எழுநூத்தி செல்ற செய்யுளையும் காசட்ல படிக்க வந்திருக்குல வந்திருக்கு அது இங்க கொ இல்ல வந்துரு நானே கேட்டிருக்கேன் சீடியில் என்ன வந்ததா இல்லையான்னு தெரியல ஆமா அப்படி அந்த ஏர்கவன் கிடைக்காம நார் புராணம் சிவத்தொண்டர் இல்லையா அடுத்தது திருமூலன் மூவாயிரம் ஆண்டு அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது யார திருமூல நாயன திருமூலர் சிவயோகியார் அவர் கைலாய மலையில் இருந்தவர் அவருக்கு சிநேகிதர் கொதிய மலையில் இருக்கிற அகத்திய மொழி அவரை பார்க்கறதுக்காக வான்வழியாக பகந்து போயிடுந்தார் சில ஊர்களில் கீழே இறங்கி சுவாமி தரிசனம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது சிதம்பரம் தரிசனம் பண்ணாரு திருக்காலத்தில் தரிசனம் பண்ணாரு தரிசனம் பண்ணார் திருவாவூர் துறைக்கு அவர் மேல பறந்து போயிட்டு இருக்கார் கீழே பார்த்தாரு ஒரு நூறு பசுமாடு ஓ, அழுதுகிட்டு இருக்கு என்னடா பசுமாடுதான் அழுது அப்படின்னு கீழே விழுந்தார் பசுல இருக்கிற சாணம் தான் நாம பூசிக்கிட்டு விமோதி இல்லையா பசுஞ்சானம் பசு முத்திரம் பசு பால் பசு நெய் இதெல்லாம் சாமிக்கு அபிஷேகத்தை கொடுக்குறாங்க இல்லையா ஆமா பசுவுக்கு எந்த தர்மம் செய்தாலும் நன்மை என்று பேசப்படுகிறது ஒருத்தம் பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு வீடு கட்டுறான் அனுப்புற மச்சானிய அனுப்புறான் இல்ல மாமனார் அனுப்புறானா காப்பு அனுப்புறானா தாயார் அனுப்புறான முதல்ல யாரை அனுப்புறான் பசுவை ஆமா இன்னைக்கு வந்தது இல்லையா நீ விட உங்க பையன் வீடு கட்டின பசு தான நினைச்ச நீயா பசு ஆமா பழக்கம் இருக்கு உடம்புல எல்லா தெய்வமும் வாழ்கிறது என்று சொல்லுகிறார் என் ஊட்டது ரெண்டு பசு வருது ஆமா டெய்லி வருது தோசை சுட்டு இருந்தா ஒரு தோசை எடுத்து வச்சிருப்பாங்க இட்லி சுட்டா ரெண்டு இட்லி எடுத்து வச்சிருப்பாங்க முன்ன அது பசு மாத்திரம் வந்தது இப்ப அந்த பசு கண்ணுக்குட்டியும் வருது அதுவும் கண்ணு அதுவும் பெரிய மாடா போயிடுது அதுவும் வருது ஒரு நாளைக்கு அது வந்தா அது ரெண்டு வாழைப்பழம் தோசை இருந்தா தோசை பொங்கல் இருந்தா பொங்கல் காலையில ஏதாவது காலையில ஏதாவது இந்த பசுக்கு வேணும் இந்த பசுக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது தோசை சுட்டா அதுக்கு ஒரு தோசை எடுத்து வச்சுருவாங்க இட்லி சுட்டா ரெண்டு இட்லி பொங்கல்னா இவ்வளவு எடுத்து வச்சுருவாங்க வாழைப்பழம் பூசைக்கு இல்லாட்டி போனாலும் வாங்கி கொண்டாந்து வச்சிருப்பாங்க பசு வரும் அது அங்க வந்து அப்படியே நிற்கும் நல்ல வழியா அது என்னமோ கத்த மாட்டேங்குது அம்மாண்டு கத்துங்கள் இது கத்தரவே இல்லை பெறாம வந்து நிற்கும் பழம் எடுத்துக்கிட்டு வர்றாங்கன்னா அப்படி தலை எப்படி இப்படி ஆட்டும் சில நாளைக்கு கோமலும் விட்டுட்டு போகும் சில நாளைக்கு சாணமும் போட்டுட்டு போயிடும் அதெல்லாம் ஆச்சரியம் இல்ல ஒரு நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு முதல்ல சொன்னாங்க என்னடா இன்னைக்கு வர்றீயடா நாளைக்கு வந்தீங்கன்னா மாட்டு பொங்கல் ஆச்சரை பொங்கல் போட்டு வைப்பேன்னு நாளைக்கு வாடா சாய்ச்ச ஒரு மூணு மணிக்கா வாடா சக்கரங்கல்ரெ மூணு மணிக்கு மேடா கொஞ்சம் கோமயம் சொன்னா சத்தன அப்படியே நிக்க கோமயம் நடைய கட்டிடும் போகும் இவங்க கூப்பிடுவாங்க இங்க வாடிங்க ஏன் போற பாரப்பிட சாப்பிடல அப்படி சொன்ன வருது என்ன தெரியுட்டு வருதுங்க நானே சில வேள போயிடுதுன்னா இந்த வாடகை இந்த வாடகைன்னு கூப்பிடுவேன் திருப்பியே பாக்குறது இல்ல இது வாடிங்க இங்க வந்துட்டு வருது அது தெரியாமலா வருது இல்லையா கோபூஜ ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க மூத்திரம் குடிச்சா எத்தனையோ வியாதிகள் தேர்வுன்னு சொல்றாங்க அதனால்தான் பசும்பால் குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா பசுலாம் அழுது கீழே இறங்கி வந்தார் முனிவர் ஏன்னா அந்த பசுலாம் அழுகுது மேய்க்கிறவன் போல இருக்குமே செத்து போயிட்டான் அழுகுது அப்படின்னு அவருக்கு இந்த கூடு மட்டும் கூடு பாயிற நிலை தெரியும் மகா யோகி அவர் அவரு என்ன பண்ணாரு தன்னுடைய உடம்பை ஒரு இடத்துல கொண்டி ஒரு மரப்பொந்துல வச்சுட்டு அந்த உயிரை இந்த செத்து போய் கிடக்கிறான் பாருங்க அவன் பேர் திருமூலம் அவன் பேர் தான் திருமூலம் ஆமா அவன் உடம்புல இந்த உயிரை பாய்ச்சினார் அந்த உடம்பு எழுந்திரிச்சிருந்த பசுக்கள் குதிக்குது குதிக்குது மேலே போயிடுது உட்காந்துருந்த அது மேஞ்சிட்டு பொழுது போன உடனே பொழுது போன உடனே நேரம் அவங்க உங்க வீட்டுக்கு போயிடும் மனுஷன் போக மாட்டான் ஆறு மணிக்கு ஆபீஸ் விட்ட உடனே எங்கெங்கையோ போறா அதாவது பத்து மணிக்கு வர்றோம் பொண்டாட்டிக்கு சண்டை பிள்ளை எல்லாம் எங்க பாப்போன திருநாடி நீ யார்கா கேட்கறதுக்குங்கிறான் சண்டை இல்ல பம்ப வருது அந்த மாடு போது போச்சுன்னா நேரா வீட்டுக்கு மாட்டுக்கு இருக்கிற புத்தி இவனுக்கு இல்ல என்ன பண்றது இல்லையா அதாவது வீட்டுக்கு போறப்பட்டது இவரும் கூடவே போனார் அத வீட்டுக்கு அது போயிடு இவன் போறானா இன்னும் எங்க வீட்டுக்கு போறான் அந்த அந்த வீட்டுக்கு போயிடுத்து இவர் இவரு வீட்டுக்கு போகணுங்கள போல பெருக்கடைசியில நின்னாரு மனைவி வந்த என்ன கீங்க வாங்க வீட்டுக்கு நீ யாருமா அப்படின்ட்டு என்ன உள்ளுக்குள்ள இரு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவன் மெடிக்கல் இருக்கான் உடம்புல இருந்து பூத்தும் போது அவன் ஆட்டு வரி தீங்க தானே செய்வோம் அப்படின்னு அதுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் இவன் யாரு நம்ம பாபு நம்ம தொழில் எதுன்னு கட்டுப்படுமோ பயப்படுறான் அபி அவன் உனக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்ல அப்பிட்டான் யாரு உடம்புல இருக்கிற உயிர் வந்து யோகியார் திருமூலம் இறந்து போயிட்டான் இல்லையா ஆப்பாங்கடைய போனான் அந்த போனா அந்த உடம்பு செத்து போய் கிடைக்கும் எடுத்து எரிச்சு உடம்பு போயிடுத்து இப்ப அழகிர உடம்பு ஒருத்த எரிச்சுக்கிட்டான் திருவண்ணாமலையில் அவனை எரிச்ச இடம் இருக்கு கருமொழி திருவண்ணாமலையில எங்க இருக்கிறது யாரும் கோயிலுக்கு பின்னால அம்மன் கோயிலுக்கும் சாதி கோயிலுக்கும் நடுமுட்டிருக்கிற பிரகாரத்துல ஒரு மூலையில இருக்கு நல்லா தெரிஞ்சவங்க அங்க போய் கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற அங்க இருக்கிற இந்த சூடத்தோட கரிய எடுத்து நெத்தியில பூசிட்டு கேளுங்க சாமி கோவில் இருக்கா சாமி கோயில் ஒரு பிரகாரம் இருக்கும் அதுக்குள்ள அம்மன் கோயில் இருக்கும் இல்லையா இந்த பிரகாரத்தை நேரம் மேற்க போனோம்னா அங்க பாத்தீங்கன்னா இந்த சாமி கோயில் முடிய விட்டு ஒரு சின்ன மண்டபம் இருக்கும் அது அந்த மண்டபத்துலதான் அருணகிரி நாதர் உடலை சம்பந்தாண்டான் எரித்து விட்டான் சரியா சரியில்லைன்னு யாராவது சொல்றது இருக்காங்களா சரினு சொல்றது யார கை தூக்குறீங்க எனக்கு தெரியல யார கைது தெரியும் போல் கோப்போம் எப்பாவது திருவண்ணாமலை போனா அப்போ பன்னெண்டாயிரம் பதினைஞ்சாயிரம் திருப்புகளும் பாடினவர் பாட முடியுமா கிடைக்குமா அவர் பாடல்களை பாடி வைத்தவர் இந்த டிவியில ஏதோ ஒரு நாடகத்துல ஒரு வரி போடுறான் தேனா இனிக்குது திருப்பு நமோ நம வேத மாதா நமோ நமே குரு அப்படின்னு மாத்தம் போடுறான் புதுயுகம்னா என்பது நாடகம் இருக்கு அதுல போடுறான் அது எப்ப வரும் பாத்துக்கிட்டே இருந்தான் அழகா போடுறான் அந்த ஒரு வரி போடுறான் ஆமா ஆஹ் பாட்டு பாடுவர அவ உடலை திருவண்ணாமலை நான் திருவண்ணாமலை வருவேன் ஆட சொல்லணும் தெரியுதா உள்பிரத்துல சாமி கோயில் பிரகாரத்துக்கும் அம்மன் கோயில் பிரகாரத்துக்கும் நடுவதில ஒரு சின்ன மண்டபம் இருக்கும் அதுதான் அருகனார எரித்த இடம் பின்னால் தான் அவர் கிழி வடிவத்தில இருந்தார் என்று ஒரு வரலாறும் உண்டு இல்லையா கிழி வடிவத்தில் இருந்துதான் கந்தர் அனுபூதி பாடினார் என்று சொல்லுவார்கள் அநேமா நான் சொல்றது சரியா இருக்கும் கந்தர் அனுபூதி கூட நான் ரெக்கார்டில் பாடியிருக்கேன் கந்தர் அலங்காரம் தொகுப்பா பாடியிருக்கேன் கந்திர அனுபூதி ஐம்பத்தோரு பாட்டும் பாடி இருக்கேன் கந்திர அனுபவது நூத்தி ஒரு பாட்டு இருக்கு அந்த மாதிரி இவருடைய உடலை எரித்து விட்டான் யோகியார் வந்து பார்த்தாரு தான் வச்சிருந்த உடம்ப காணும் என்ன பண்ணுவாரு என்ன பண்ண முடியும் இந்த உடம்பு போயிடுத்து என்ன பண்ண முடியும் உயிர அந்த திருமூலன் உடம்புல இருக்கு தேடி பார்த்தாரு கிடைக்கல இந்த உடம்புலயே இருந்துட்டார் ஆமா இந்த கோயில்ல ஒரு அரச அது அன்னைக்கு இருந்த அரச இன்னைக்கு வேலை வச்ச அரச மரமும் கடவுளுக்கு தாந்திரியும் அந்த அரசு மரபடியின் கீழே அந்த மரத்தடியின் கீழே மூவாயிரம் ஆண்டு தவம் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது கதையில எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது பொய் இருக்கிறது என்னால தெரியாது மூவாயிரம் பாட்டு பான்னு அவர் எழுதி வைக்கிறார் பாட்டு கிடைக்குமா சிவசிபை என்கிற தீவினை ஆடார் சிவசிவாய் என்றிட தீவினை ஆடும் சிவசிவா என்றிட தேவரும் ஆவர் சிவசிபை என்று சிவகதி தானே அவர் பார்த்தானே சிவனோழக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோழப்பார் இங்கு யாவரும் இல்லை கடந்த பொன்னொழி மின்னும் கவச திருநீட்டை மங்காமற் மகிழ்வீரே ஆமாயில் தங்கா வினைகதும் திருவடி சேவீரே இது மாத்திரம் இல்ல எவ்வளவோ நீதிகள் சொல்லிட்டு போறார் அவர் எவ்வளவோ நீதிகள் தேவார திருவாசங்கள்ல எவ்வளவு நீதிகள் இருக்கிறது இல்லையா ஆமா அந்த மாதிரி பாடினாரு அப்படி அந்த மூவாயிரம் பாடல்கள்ல இப்ப வந்து ரெண்டாயிரம் பாட்டு இன்னும் தான் இருக்கு அதை பூராவும் பாடுறோன்னு சொல்லிவிட்டு நான் பாடின பத்து ரெக்கார்ட் பாடின அறநூறு பாட்டு தான் பாடின அதுக்கு மேல என்னால் பாட முடியல உடம்பு என கட்டி போச்சு வயசு எண்பத்தி நாலாயிரத்து இல்லையா மொத்தத்துல ரெண்டாயிரம் ரெக்கார்டு பாடிருங்க எவ்வளவு நாளைக்கு உழைக்கும் டாக்டரும் பாடாதே பாடாதே அதுல ரெக்கார்டு கொடுக்காதேன்னு போச்சு இதுவரைக்கும் கொடுத்த வரைக்கும் தான் தமிழ் மக்களுக்கு சொந்தம் ஆமா நான் திருமலை திருமந்திரம் அவ்வளவும் பாடி விடலாம்னு தான் நினைச்சேன் பத்து இருக்காடு பாட அந்த பத்து ஒரு வெளியிடுவார என்னமோ அதுவும் கடவுளுக்கு தான் விளைச்சும் அவனும் ஒரு பாட்டு ஏவிஎம்ல ஒரு பதினஞ்சு பாட்டு தொகுப்பா பாடியிருக்கேன் அது வெளியிருக்கு ஏவிஎம்ல பாடியிருக்கேன் பத்து ரெக்கார்டு தான் பாடினேன் அறுபத்தி பத்து அறநூறு பாட்டு பாடினேன் என்னுடைய உடல் கட்டுப்போச்சு நல்ல உடம்பு புலகாம இருக்கு அந்த திருமூலர் திருமந்திரத்திலிருந்து ஒரு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதுல மூணு ஞாயிற்றுக்கிழமை தொகுப்பா பாடலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் எப்படி திருவாசன் சொன்னோம் இப்ப கூட ஒரு பத்து பாட்டு இப்ப சொல்ல போற சொல்லிவிட்டு அப்புறம் தான் அடுத்த மாசம் அடுத்த மாசம் இரண்டாவது வாரம் தான் திருமூலர் திருமந்திரத்திலிருந்தே ஒரு ஒரு நியாயத்துக்கு இருபது பாட்டாவது பாடி காட்டுறது அவரு அவர் பாடி வச்ச பாட்டுக்கு இன்னைக்கு பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு இல்லையா ஆ அதோடுல்லாம சைவத்தில் இருக்கிற மாத பாட விட மாட்டேங்கிறான் அதுதான் ஒரு பெரிய பயத்தெறிச்சல் அதுதான் இந்த கோயில் ஓதுவார ஒரு பாட்டுக்கு மேல பாடாதே கேட்க மாட்டேங்கிறான் அவனை ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் ஒரு நாற்பது வரிகம் பாட சொன்னான் கேட்டான் என்று வரலாறு இருக்கு அத சாமி சன்னதியில அஞ்சு பாட்டு சொல்றது பன்னெண்டு பாட்டு சொல்றதுன்னு இருந்தது அப்புறம் அதை அஞ்சு பாட்டா ஆகினோ அப்புறம் அஞ்சு பாட்டு போய் இப்ப ஒரு பாட்டு தான் சில கோயில்கள்ல ஓதுவார்களே இல்ல அன்னைக்கு ஒரு சைவ சமய தலைவர் சொல்றான்னா ஓதுவார்கள் அயோக்கிய பே இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்றது செய்வோம் வளருமா தலையை கட்டிக்கிட்டு வந்துடும் தான் சைவத்துக்கு நான் தான் இருக்க சைவங்களுக்கு சமணங்கள் இப்போ அப்படி மூவாயிரம் ஆண்டு இருந்தவர் பாடிவிட்டு சிவனடியை சேர்ந்தார் என்று வரலாறு இப்ப இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பாட்டு பார்ப்போம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் பத்து பாட்டு அது பாட்டு திருவாசகம் பாண்டது மாதிரி தொகுப்பாக பாடலாம் என்று நான் எண்ணியிருக்கிறேன் இப்பொழுது ஒரு பத்து பாட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு பாடலாம் என்று நான் எண்ணிக்கரத்தனை ஆனை முகத்தனி மகன் தன்னை யான பன்னெண்டு எண்பத்தி நாலு அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் திருமண திருமணம் தொகுப்பா பாடி இருக்கேன் கிடைக்கும் இல்லையா பாலு ஒன்னு ஒருட்ட இருக்கா கட்டு எடுத்த காப்போ தங்கி போச்சு அப்படியே இருக்கு அந்த பேப்பர் இப்படி எழுதி எழுதி எழுதி எழுதிதான் படிச்சேன் சமந்தர தேவாரம் பூரா எழுதுனேன் அப்பர் தேவாரம் பூரா எழுதுனேன் சுந்தர தேவாரம் எதி எழுதி பதம்பிரிச்சு எழுதி எழுதிதான் சிலது கைய விட்டு போனது சிலது என்னட்ட குடுத்துருங்க நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு கடைக்கு வீட்டுல அதை எடுத்துக்கிட்டு வரலுமே யார் வர்றது இவங்க ஒரு நாளைக்கு கார் எடுத்துட்டு வந்தான்னா எடுத்து போட்டு வரல நான் வர்றதே தகராறு நான் அதை வேற தூக்கிட்டு வர முடியும் இல்லையா நான் பத்தி நாலு பாடியிருக்க இருபது வருஷம் ஆச்சு திருமண திருமண ஏரியம் வாங்கிட்டு வர்றியாப்பா சீடி இருக்கான்னு கேளு அவங்கள்ட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 Oh, my dear. நன்மை ஒன்னால தேவார்த்துக்கு நன்மை புரியல அப்ப புரியல இப்பதான் புரியுது போயிட்டோர் சொல்லிட்டே இருப்பாங்க எழுதியிருக்கும் சிவ சிவனு கைவாரு ரெட்டில போடுவாரு ரெட்டில் போடக்கூடாது வாங்கி வச்சிருந்தார் அவரு ரெட்டில போடுவார் கையில ஆமா சிவகதிதானே அரகரை என்ன அறிவு அறியில்லை அரகரை என்ன அருகில மாண்டர் அரகரை என்ன அமரர் நான் அங்க ரூல திருமந்திரம் எடுத்து அதை வெளியிட முடியுமா வராதா சரி அப்புறம் எடுக்க செய்யுங்க ஒழுங்க பாடி வெளியிடலாம் இல்லையா கேள்வினை நீக்க குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் खुली विडू मारे ना ना नि रे ना तदरना மெஞ்சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே யோகாசன புஸ்தகம் யோகாசனம் போடுறவங்க பூரா தெரிய திருமூலர் திருமந்திரத்திலிருந்து மேற்கோள் காட்டுறாங்க அவர் யோகி ஆனதுனால யோகாசனத்தை பத்தி நிறைய சொல்றார் பிராணாயாமத்தை பத்தி நிறைய சொல்றார் இத கேட்கவே மாட்டேங்கிறாங்களே இத எப்படி நடைமுறையில கொண்டு வர போறாங்க இல்லையா கேக்கிறதே இல்ல பாட சொல்லி கேட்கவும் மாட்டேங்கிறாங்க இப்படியே நமது சொத்துக்கள் தேவார திருவாசனம் பண்ணியிருக்கிற ஒரு சொத்துக்கள் அழிந்து போகுதா இந்த கொலகார பாவீங்க அழித்துக்கிட்டு இருக்காங்க சந்தேகம் அதனால ஏதோ போ வந்தவரைக்கும் சந்தோஷம் தேவாரம் திருவாசகம் வந்தவரைக்கும் சந்தோஷம் இல்லையா ஆமா என்று சொல்லி அடுத்த மாசம் இரண்டாவது வாரம்தான் ஒவ்வொரு மாதமும் ஒரு பதினஞ்சு பாட்டாவது திருமூலர் திருமந்திரம் பாடி காட்டலாம் நினைக்கிறேன் திருவாசகம் பாடி காட்டணும் இல்லையா அந்த மாதிரி இரண்டாவது வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்காவது திருமூலர் திருமந்திரமே பாடி காட்டலாம் அப்படின்னு நான் எண்ணி இருக்கிறேன் இருந்து இங்கு ஒரு பன்னிரெண்டு நாடைக்கு தேவாரத்தில் வாசகம் சொற்பொழிவு தேவார கச்சேரி இதெல்லாம் போட்டிருக்கிறார்கள் அது காலையில இருந்து இருக்கிறது மத்தியான உணவு கூட அவர்கள் சென்ற சென்ற வருஷம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த வருஷமா அப்படி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு உரியவங்க யாராவது இருக்காங்களா என்ன காலையில எட்டு மணிக்கு கூட இருக்கு அப்புறம் அப்படின்னா அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்றது இல்லையா ஆனா போன வருஷம் தான் சாப்பாடு கொடுத்தாங்க டீ காபி இதெல்லாம் கூட கொடுத்தாங்க இந்த வருஷமும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பன்னிரண்டு நாளைக்கு வச்சிருக்காங்க இந்த பன்னிரண்டு நாளைக்கும் இந்த திருமுறையை வளர்க்கணும்னு நினைக்கிறவர் ஓடுவார் தான் ூர்ல சாமி அப்படிங்கிறவர் அவர் தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்கார் அவர் தான் இந்த அரணருங்கிற தாவணத்தை உண்டாக்குனவர் அதுக்கு பொருள் உரையில அவர் தான் சம்பாரிச்சு கொடுக்கிறார் அவர் லண்டன்ல இருக்கார் நல்ல முயற்சி தான் செய்திருக்கிறார் ஏன்னா ஒரு தேவாரங்க சேரி இருக்கு தேவாரத்தை பத்தி விரிவுரைகள் இருக்கிறது இந்த தேவாரத்தை பத்தி வெளிவுரை சொல்றவங்களை எனக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது அவரும் பாட சொல்லி கேட்க வேண்டியதை தவிர இதுக்கு விரிவுரை தேவை இல்லை விரிவுரை அந்த அந்த ஒழுக்கத்தில் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம் அது விழிமுறை விரிவுரை சொல்லிவிட்டு இந்த தேவார ஓதுவார்களை மட்டமாக்கி விடுறாங்க ரொம்ப இடத்துல அப்படிதான் நடக்குது அதுக்காக நான் அந்த விதிமுறையை நான் வெறுக்கிறேன் அதனால இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு கச்சேரி போட்டிருக்கிறாங்க முத்துக்கந்தசாமி தேசிய பாடுறாரு திருப்பாமல் சண்ணு வந்து தான் தேவாரம் பாடுவார்னு இருக்கு எந்த அளவுக்கு சரின்னு தெரியல லட்சுமணன் ஒரு நாளைக்கு பாடுறான் நீங்க கூட ரெண்டு ஒரு நாளைக்கு வாசிக்கிறீங்க போட்டிருக்க நாகநாதன் ஒரு நாளை பாடுறேன் கரூர் சுவாமிநாதன் ஒரு நாளைக்கு பாடுறான் திருக்கு திருக்கட நடராஜ குருக்கள் ஒரு நாள் பாடுறான் சர்க்குர்நாதன் ஒரு நாளைக்கு பாடுறான் சுரேஷ்பாபுன்னு சிஆர் திருஞானசம்மன் ஒரு நாளைக்கு பாடுறான் ஞான பிரகாசம் பாடுறான் தருமோனி சுவாமிநாதன் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு நாளைக்கு வச்சிருக்கார் அவர் நாளையிலிருந்து பன்னிரண்டு நாளைக்கு இந்த அறிவிப்பு இங்க கிடைக்கும் நினைக்கிறேன் பார்த்து வாங்கிக்கோங்க முடிஞ்சவர்களையும் வந்து அதுல கொள்ளு சேர்ந்து கொண்டு தேவாரத்துக்கு செய்யறதுனால பன்னிரண்டு நாளைக்கு பெரிய புராண சொற்பொழிவு இருக்கு இவர் பன்னிரண்டு நாளைக்கு பெரியவனான சொற்பொழிவு இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும் உண்மை செய்வனாக நாம இருக்கணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றி கொள்வேனாக அடுத்த மாசம் இரண்டாவது வாரமே ரெண்டு மாசத்துக்கு திருமூலர் திருமந்திரமே பாடி காட்டுவோம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் உங்களுடைய அன்புடன் அழைக்கிறேன் என்று சொல்லி பஞ்சாத்திரன் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் Om mm. namasti bhaye bhaye namo om namasti bhaye bhaye namo om namasti bhaye bhaye namo ornamake bhai bhai namo ornamake bhai bhai namo ornamake bhai bhai namo divaye namo divaye namo divaye namo divaye namo divaye namo namo parvati vadai